அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புனிதமானது அவர்கள் பிறந்த இந்த மாதம் ஒரு ஆழத்தாருக்குமல்ல இறுதி நபி நபிமாறுகளுக்கெல்லாம் தலைவராக மனித இனத்துடைய கண்ணியம் கௌரவம் சிறப்பாக அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் அலே செல்வர்களை ஆயிரத்தி ஐநூறு வர்த்தங்களுக்கு முன்னாலி நவ்வல் மாதம் பன்னெண்டாம் பிற ஹிங்கக்கிழமை பிறக்கக்கூடிய அந்த பிறப்பின் ஊடாக முழு ஆழத்தாருக்கும் அல்லா அருளையும் ரஹ்மத்தையும் அல்லா முன்வைத்தார் ரசூசல் அல்லாஹ் அலிவசம் அவர்களுடைய எத்தி வைப்பது அதிலின் குறிப்பாக செல் அல்லாஹ் அலிவசல்லமுடையத்தை நாம் அடைவதற்காக வேண்டி துவ செய்வது எங்களுடைய மார்க முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது அமைச்சுடைய தீனுடைய அடிப்படையான எல்லா விடயத்திலையும் அல்லாஹலி தனி மீது உள்ள செலவா சம்பந்தப்பட்டிருக்கிறது ஐந்து நேர தொழுகையுடைய அதான் வெறுமனே அல்லாஹுடைய செல்ல அவங்களுக்காக வேண்டி நாம் கேட்கக்கூடிய துவாஹி இந்த பரிபூர்ணமான அல்லாவின் பக்கம் அழைக்க கூடிய இந்த இந்த கம்ப்ளீட் இன்விடேஷனுடைய அதுக்கு பின்னால் அல்லாவை புகழ்ந்துட்டு அல்லா யானென் பிரத்தை நிரூபிச்சுட்டு அதுக்கு பின்னால செல்லம் அவர்களுக்கு எங்கள் தொட்டும் எங்களுடைய அனைத்து அமல்கள் நாம் செய்யக்கூடிய அனைத்து விடயங்களும் அவங்களை தேர்த்தி வைப்பார்கள் அது மட்டுமல்ல சல்லாஹலை செல்லம் அவங்கள மகாமல்ரமான அந்த உ மா செஞ்ச மா செய்யமாட்ட நாங்க அந்தாவ கேட்டோ இல்லையோ அல்லா நிச்சயமாக ரசூ செலா அலை செல்வங்களுக்கு அந்த இடத்த கொடுக்க போறாங்க ஆனா ஒவ்வொரு நாளும் நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் நாங்க இதை ஓது நாங்க ஓதிக் கொண்டுதான் ஆனா இந்த உணர்வோட நாங்க ஓதுறோமாட்டா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தடவை நான் ஒரு பாடத்துல சொன்ன நேரத்துல ஒரு மூத்த மனுஷன் இன்றைக்குதான் நான் படிச்சு கொண்டேன் இந்த அதானுடைய துவா அல்லாவுடைய ஒரு தஹையா யாருக்கு அல்லாஹுடைய செல்ல அந்த கருத்து அர்த்தங்கள் தெரியாத காரணத்து நான் செல்லலாம் சொன்னாங்க யாரு இந்த துவா ஓதுறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய ஷபாஹ் கடமையாக அதனால பின்னால உலமாக்கல் இன்னொரு துண்டையும் துவால சேர்த்து கொண்டாங்க அது என்னண்டாது அந்த துன் இருக்குது அது ஹதீஸ வருது அல்லாஹ் கொடுக்க சிறப்பு அதான் என்ன அல்லாஹுடைய ஷபாஹ் அவங்க எங்களுக்காகவே மன்றாடுவாங்க மட்டும்தான் அங்க இருக்கும் தாகத்தோட மக்கள் எல்லா தடமாறிக்கொண்டிருப்பாங்க அவங்க கரங்களால அந்த மதுரமான தண்ணியை குடிக்க கூடிய பாக்கியம் கிடைக்கும் அல்லா நம் மனைவருக்கும் அந்த பாக்கியத்தனை சீபாக்க வேண்டும் இது தொழுகையில அதானுடைய துவாட சம்பந்தப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்படாது ஆனா உதுல நாலு தாமத்தினால் ஒரு சிறப்பு இருக்குது ரசூசல் அல்லாஹ் செல்லும் அல்லாஹுடைய ரசூடைய உமத்தினர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க தாமத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க இனம் காணுவாங்கடா நாம் உது செஞ்ச எங்களோட உறுப்புகள் அங்க மிக பிரகாசமாக இருக்கும் ஷைனிங் ஆக இருக்கும் அந்த இடங்கள் எல்லாம் அதனாலதான் உது செய்யக்கு சீராவ வா வாழ்க்கை வரலாற படிக்கிறது சீராண்டா கடந்து வந்த பாத இந்த கடந்து வந்த சீராண்டு சீராவுக்கு செல்லா அலி செல்வமுடைய இந்த அவங்களோட வாழ்க்கை வரலாறுக்கு ஆரம்ப காலத்துல மகாஜி செல்லா அலி செல்வம் அவங்க கலந்து கொண்ட யுத்தங்களோட சம்பந்தப்பட்டது ஆரம்ப காலத்துல கிதாபுல தொகுத்தவங்க செல்லாஹ் அலி செல்வமுடைய சீராவ மகாஜியிடம் துரத்திருக்காங்க அது என்னண்டா இந்த தீன மார்க்கத்துல மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னண்டா ஒவ்வொன்றையும் பாதுகாத்து இருக்காங்க இது ஒரு முறைஞ்சிதான் ஒவ்வொன்றையும் பாதுகாத்து எல்லாருக்கும் அந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் சாபாக்கள் ரசூ அலிஸ்லாம் அவங்களை எப்படி வர்ணித்தாங்க அதுல செல்ல ஒரு நிகழ்வு இருக்குது போயிட்டு இந்த நல்லா தந்திருக்கிற இந்த இன்டர்நெட் இருக்குது பயன்படுத்தணும் அதுல நல்ல விடயங்களும் இருக்குது மோசமான விடயங்களும் இருக்குது நல்ல விடயங்களும் பயன்படுத்தா போயிட்டு உம்முபத்ல இடையில போக்கல கொண்டு போன சாப்பாடு சாமான் முடிஞ்சு ஹுசா உடைய கோத்திரத்துல ஒரு பாலைவனத்தில ஒரு ஒரு கோத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அங்க ஒரு மூதாத்தி வயதுக்கு போன ஒரு மூதாச்சி ஒரு கூடத்துல இருக்காங்க சாப்பிடுறதுக்கு குடிக்கிறதுக்கு இருக்குதா மிக பலகீனமான நோய் வாய்ப்பற்ற ஒரு ஆடு இருந்துச்சு ஒரு பெண் ஆடு பொன்னாடு என்ன இல்ல இந்த ஆடு சரியான வி மத்த ஆட மே இந்த ஆடுக்குற அந்த ஆட்டுல ஏதாவது பால் எடுக்கணுமா அவர் சொல்ற அது மிச்சம் கஷ்டம் அதுல ஒண்ணுமே இல்ல பால் சுரக்கவே இல்ல மசூஸ் கேட்டாங்க அந்த ஆட்ட கொஞ்சம் என்கிட்ட கொண்டு நாங்க கொஞ்சம் கரக்கற டை பண்ண வா அப்படின்னு சொல்றேன் அந்த மூதாட்டி பாருங்க மேடா நல்லது அதே போலாம் அவங்க ஹதீசுடைய கிருந்தத்தில் பாலஹாக்கப்பட்டிருக்க பால் சொரக்க ஆரம்பிக்கிறேன் எல்லாரும் பால குடிச்சிட்டு வீட்டுல இருக்கிற மூணாட்டிக்கும் ஆடிப்பு நல்லா உஜாராயிருக்கு மாலை நேரத்துல கணவர் திரும்பி வந்து பாக்குற வீடு வித்தியாசமா இருக்கு விட்டு போன வீட்டு போல இல்ல என் அல்லாவுடைய செல்லமுடிய வரு அல்லாஹ் பகவர் அல்லாஹுடைய செல்லல்லா நே செல்லும் மகளுக்கு செலவா சொன்னாலே அல்லா எங்கள் மீது பத்து செலவா தன்பட அந்த அல்லா முஹம் அல்லி வாழ்க்கையில பிசிக்கலி அவங்களோட வித்தியாசம் அப்ப இந்த பெண் இந்த மூதாட்டி மஹாஹி ராகுனாங்க சொல்றாங்க ஒரு பறக்க நிறைந்த அற்புதமான ஒரு மனிதன் வந்துட்டு போனாரு இவங்களுக்கு தெரியாது அவங்கட பறக்கால் தான் இருக்குதுன்னு சொன்னாரு அப்ப இந்த கணவர் கேட்கிறார் அவரை கொஞ்சம் வர்ணீங்க டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லுங்க எப்படி ஆளுங்க அம்மா அக்பர் இந்த பெண் வர்ணிச்சது அரபு மொழியில உச்சக்க உயர்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி மோகத்திலிருந்து சென் அல்லா அலிஸ்வரமுடைய பேச்சு வரைக்கும் மௌனம் எல்லாத்தையும் அவதானிச்சு சொன்னாங்க பிரகாசம் வேண்டாம் அலிஸ்வரமுடைய பேரன்ஸ் எவ்வளவு பிரகாசமாக இருந்துச்சு கண் எப்படி இருந்துச்சு கழுத்து எப்படி இருந்துச்சு பேசும் போது வார்த்தைகள் இருக்கும் போது இருந்துச்சு அவங்க யாருக்கும் அவங்க நடந்து கொண்டாங்க கிடைக்குமா ரெண்டு அக்காலத்துல ஓதில ரெண்டு ரெண்டு பகுதியும் அல்லாஹுடைய சம்பந்தப்பட்டது கடைசி ஆயத்தும் அப்ப அத அப்படியே சொன்னாங்க தாடி செல் அல்லாஹ் அலிவலம் உடைய கழுத்து அவங்க மிச்சம் உயர்வாகவும் இருக்கல்ல கட்டியாக இருக்கல்ல நடுத்தரமான இருந்தாங்க அவங்க பேசினா அவங்களோட வார்த்தைகள் எவ்வளவு தெளிவாகவும் காதுகளுக்கு அந்த மணி ஓசிய போல அழகாக இருந்துச்சு அப்படி வர்ணித்த இந்த ஒவ்வொரு வர்ணனையும் பாதுகாக்கப்பட்டிருக்கு இமாம் திருமிதி ரஹ்மல்லா அவர்கள் ஒரு கிதாப துவத்தாங்க அதுல கிட்டத்தட்ட நானூத்தி பதினஞ்சு ஹதீஷ்கள் ஹதீஸ் And the 415 Hadith is Shama'il al Muhammadiyya Sallallahu Alaihi Wasallam Muhammad Sallallahu Alaihi Wasallam Shama'il very thought from Sale particle action This is all about the word Adulayum Sallallahu Alaihi Wasallam Anayitipidengal Awad, Saapadu, Serpu, Nada All about the Hadith Hadith is the word And the word Andru Muthal Induarekum In the first time of this மீலாத் மௌனூத் மீலாத் என்றாலும் புகழையும் அரபு மொழியில பாடுறதும் செலவா சொல்லக்கூடிய மந்திரி ஷாபி ரஹ் சொல்லுவாங்க இது ஒரு விதனா இது ஒரு நல்ல ஒரு அறிமுகம் சாக்கள் வாழ்க்கை எப்படி கடந்து சென்றா சஹாபாக்கள் எல்லாரும் மௌத்தாக மறைக்கும் கிட்டத்தட்ட எல்லா சஹாபாக்களும் மௌத்தாகிறதுக்கு ஒரு நூத்தி ஐம்பது அல்லது இருநூறு வருஷம் கடந்த வீட்டுக்கு போன சஹாபாக்கள் எவ்வளவு ஒன்டிசண்ட் சாக்களை விட்டு வயது போனவங்களும் இருந்தாங்க மேத்தூத்தி ஐம்பது வருஷம் இருநூறு வருஷத்துக்கு பேர பிள்ளைகள் சொல்றாங்க இதுல ஹரீஸ்ல பதிவாக இருக்கு கிதாப்ல நான் இன்று எடுத்து வந்திருக்கிறேன் இந்த கிதாப் இது வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உலக உலமா கவுன்சில் பொது செயலாளராக இருக்கிறார் எல்லா கித்தாப்ல புகார்ல இருந்து முஸ்லீம்ல இருந்து எல்லா கிதாபுல தொகுத்து ஒரு நல்ல ஒரு ஆர்டர்ல அவர் தொகுத்து இருக்கிறார் இது ரெண்டு கூடியிருக்க இதுல முதலாவதாக இது ஒரு முக்கியமான ஒரு விடயத்தார் ஞாபகப்படுத்த அது என்னண்டா صلى الله عليه وسلم وقالتنا صحابة كله قالتنا اپدو رمجاند رمي مكي سعد بن أبي وقاص رضي الله ربطة سعد بن أبي وقاص رضي الله ربطة ربطة ربطة ربطة ربطة ربطة اسماعين ارسال كان أبي وجد يعلمنا مغاذي رسول الله صلى الله عليه وسلم يعدوها علينا ويقولوا هذه ما آذار آباؤكم فلا تضيئ ذكرهات அவங்க சொன்னாங்க எப்படி என்ற ஒவ்வொன்றும் இதையும் எங்களுக்கு கற்று தருவாங்க வாப்பாவும் எங்கட அப்பாவும் வாப்பா உட்டு போற என்னுடைய அனந்தர சொத்துக்கள் இத வீணாக்கிறாதே என்று சொல்லி ரசூ செல் அல்லாஹலி செலம் ஷீராவன் செல்லாஹலீசெல்லமோட கடந்த காலங்கள் அவங்களோட இருந்த அந்த லைஃப் மெமரிகளை ஷேர் பண்ணி சொல்லுவாங்களாம் இதுதான் நான் உங்களுக்கு விட்டு போறேன் அதே போல இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயம் அதினதி அல்லாஹனுடைய பேரப்பில் அவங்க சொல்வாங்க த போலானு ஒவ்வொரு முதலாவது ஆரம்பிக்கிறத குரான படிச்சு கொடுக்கணும் அலி பாசா படிக்கிறத போல எங்க அப்பம்மார் வாபம்மார் எங்களுக்கு சீராவா கட்ட தந்தாங்க இமாம் அஹிமுல்லா சொல்றாங்க இது சுண்ணா இது ஒரு விதா ஹசனா இது ஒரு நல்ல ஒரு விதா நல்ல ஒரு விதா ஒரு சுண்ணா நல்ல ஒரு சுண்ணா மண் யாரு அவருக்கு அந்த கூலி கிடைக்கும் அதுக்கு பின்னால மக்கள் அதை செய்ய செய்ய அந்த அன்ப கிடைக்கும் ஆனா இதுல மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா அன்றாட எங்களோட வாழ்க்கையில ரசூசல்லா அலிசல்லமுடைய அன்பு பாசம் வளரத்துக்கு தான் இதக்கம் இதில உட்கார்ந்து போறதல்ல ஒரு அடையறத்துக்கான ஒரு விடயத்தை முக்கியம் வகிக்கிற வாழ்க்கை என்னண்டா இதோட பாடத்தை மழை பெஞ்சாளை நாங்க தொடருவோம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரோட்ஷன் உலகத்தை அல்லாஹ் அனுப்பின சிறந்த மனிதன் அருளாக அனுப்பப்பட்ட அல்லாஹ் அல்லாஹ் அவங்க அனுப்ப இனத்தே படை திறக்க மாட்டான் என்ற அடிப்படையிலேயும் வாய்ப்பு இருக்கு அந்த பாதுகாத்து எங்களுக்கு ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் ஜெனரேஷன் ஆப்டர் ஜெனரேஷன் பதினஞ்சு நூற்றாண்டு செஞ்சா நாங்க இப்ப வாழ்றோம் ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் நைன்டி நைன் ஒன் தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் நைன்டி நைன் அப்போ பிறந்தது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வருடங்களுக்கு முன்னாள் இப்ப ஆல்மோஸ்ட் எத்தனை செஞ்சீஸ் பிப்டீன் சென்சுரிஸ் 15 இது இந்த உலக சென்சுரிக்கு முன்னாலுடைய அல்லாவுடைய சந்திக்க போறோம் ஒவ்வொரு நாளும் அந்த தேட்டத்தோட வாழும் அவங்கள நான் காணணுமே இந்த காலத்துல சரிய என்ன கண்டா அப்படி எல்லாரும் சூழ்ந்து வருவாங்க அவரை காண்டத்துக்கு இருக்கிற ஆசை அவங்க உட்கார்ந்து செல்பிட்டு இருக்கிற ஆசை அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு சிக்னேச்சர் அது ஒண்ணுமில்ல சாதாரண ஒரு பாட்டு படிச்சது அல்லது ஏதோ கிரிக்கெட் போல அடிச்சதாக ஏதோன்னு செஞ்சவங்க சும்மா ரோட்ல நடந்தாரு ஏதோ ஒன்னு சாதிச்சாரு ஓடினாரு அப்படி செஞ்சவங்களை அல்லா மனித இனத்துக்கும் உதாரணமாக இந்த உலகத்துல வேர்ல்ட் ரெக்கார்டு நீங்க என்ன கிண்ண வேர்ல்ட் ரெக்கார்டு என்ன இருந்தாலும் அந்த எல்லா ரெக்கார்டுக்கும் அப்பால் ஒரு ரெக்கார்டை செஞ்ச ஒரே ஒரு நபர் யாரு முகமது ரசூல் அல்லா சாஹ் அத யாரும் செய்ய முடியாது அவங்களுக்கு முன்னால யாரும் செய்யவும் இஸ்ரா மஹராஜுடைய பயணம் இருக்குதே அந்த ஜேர்னி சார் சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்தார் வேர்ல்ட் ரெக்கார்டு அல்லாஹுடைய எந்த பயணம் இஸ்ராவல் மஹராஜுடைய பயணம் ஒரு நைட்ல மஜிது ஹராம்ல இருந்து மச்சிது அக்ஸாவுக்கு மச்சிது அக்சாலிருந்து ஏழு வானங்களையும் தாண்டி அல்லாஹுடைய போயிட்டு அல்லாஹோட உரையாடி பேசி வந்தாங்க அந்த நேரத்தில் அல்லாவும் அல்லாஹுடைய கம்யூனிகேஷன் அப்படியே வந்தேன் அங்கதான் தொழில் எடுத்துட்டு வந்தாங்க எல்லாம் கிரீட்டிங் அஸ்மனவாத் எல்லாம் சாந்தி சமாதானம் அஸ்மீத் எல்லா நலவுகளும் யாருக்கு சொன்ன அல்லா ரி பண் முதலாவது அல்லாவுக்கு அல்லாவுடைய உங்கள் மீது உண்டாவதாக ஓ நபியே இது நேராவா நபி என்னத் அல்லாவுடைய மறக்கல்ல சொன்னாங்க எங்கள் மீது உங்க சலாம் உண்டாகட்டும் எங்க எல்லாருக்கும் வாலா இபாத் அல்லாஹுடைய எல்லா சாலிஹான் அடியார்கள் எங்கள் எல்லாரும் நாங்க எல்லாம் சாலிஹான் வந்து அதுக்கு அந்த முஹம் அதுதான் அந்த கம்யூனிகேஷன் தான் அப்படியே அதான் தொழுகைல நாங்க ஓதுறோம் அந்த ரெக்கார்டுமா யாரி போயில ஒரு நைட்ல ஒரு நைட்ல போயிட்டு பஜ் நேரம் வரலுமா ஹிஸ்டரியில அப்படியான ஒரு மனிதன் பிறந்தும் இல்ல பறக்க போறதும் இல்ல அப்படி எங்களுக்கு இம்மாஜின் பண்ண முடியாது அவங்கள உம்மத்தின் காரணத்தினால தான் நாங்க பெஸ்ட் ஆஃப் தேஷன் நாங்க பெஸ்ட் ஆஃப் தேஷன் சிறந்த உண்மைத்தில அந்த சீரா எங்களுக்கு விளங்குறதுல வித் எங்கட ரியலைசேஷன் இல்லாம எங்கட சூழல் எங்கட என்வாயன்மெண்ட் எங்கட கேரக்டர் டெவலப் ஆகிற எங்களோட உண்மை வாப்பாட டிஎன்ஏ உம பேசுற விஷயங்கள் சிலத இருக்குது டிரெக்ட் எஃபெக்ட் சிலதைக்கு இன்டிரெக்ட் எஃபெக்ட் எந்த புத்தகங்கள் அதிகமா வாசிக்கிறாங்க பார்த்தாங்க தொடர்ந்து அந்த கரெக்ட் எஃபெக்ட் என்ன வரும் அவங்க விளங்காமலே அதனுடைய இன்பர்மேஷன் அம்மா கூட சேராவ படிக்கிறதுனால இருக்கிற நிலவு என்னன்றா நாங்க படிக்கிறோம் யார த பெஸ்ட் ஆஃப் ஹியூமன் பீங் அப்ப அத பத்தி படிக்க படிக்க எங்களுக்கு நாங்க ரியாமலே எங்க அந்த கிட்ட எங்களுக்கு வரையலா ஆனா அதுல ஒரு பைவ் பெர்சன்ட் வந்தாலே அலக்துல்ல எங்கட கேரக்டர் எங்கட சிறார்களுடைய யூத்துடைய வாலிபர்களுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட் யாரோட நாங்க அசோசியேட் பண்றோமோ எந்த விஷயத்த அதிகமாக பேசுறோமோ எந்த விஷயத்த அதிகமாக கேக்குறோமோ எந்த சிந்தனையோட நாங்க வாழ்றோமோ அது கரெக்டர் மசிதிலையும் பாடம் தான் இரண்டாவது மிக முக்கியமான பெனிபிட் எங்க வாழ்க்கைக்கு ஒரு டிரை ஜேர்னி நீங்க பாட தேவைக்கு ஒரு டெஸ்ட்ல ஏறிட்டீங்க அது ஓட்டோ பைலட் அது போதும் நீங்களே உங்களுக்கு எங்க போறேன்னு தெரியா இது எப்ப நிக்கும் தெரியாது என்ன நடக்கும் தெரியாது என்ன அப்படி போதும் அப்படி ஏறியிருக்கு அப்படியான ஒரு வெங்கினா எவ்ளோ பயத்துல இருப்போம் வெஹிக்கல் எங்க சரி போயிட்டு முட்டி சரி அல்லது கரண்ட் என்ன எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் முடிஞ்சு நீ பாத்த காசுலயும் எவ்வளவு இருப்போம் எங்கடா போறேன்னு தெரியாது அதுக்கு மேல என்னடா போற ரூட் தெரியுமண்டா அவன் போறது சரி வாகனம் தான் நிக்கதில்ல போற ரூட் எனக்கு தெரியும் தெரியாண்டா ரோட்டே தெரியாண்டா எவ்வளவு பயன் பண்ணி ஆ அல்லாவுடைய அல்லாஹ் சீராவீன படிக்கிறத்துல மிக முக்கியமான ஒரு இது என்னண்டா எங்க லைஃப்ல எங்களுடைய இலக்கியம் என்ன போன்றத்துக்கு ஒரு வாழ்க்கை தான் மூணாவது விஷயம் எங்கட லைஃப்ல நாங்க ஒவ்வொரு கட்டத்துல முகம் கொடுக்க கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸையும் அல்லா அல்லாஹுடைய சில மகளுக்கு அல்லா கொடுத்தான் ஒரு அனாதைக்கும் அல்லாஹ் அலி வாழ்க்கையின் இருக்குது அது எங்களுக்கு ஒரு மன அமைதியை தரும் ஒரு குழந்தை இழந்துட்டீங்கடா புள்ள இழந்துட்டீங்கண்டா எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு ஆத்திரம் ரசூ அலிஸ்லாம் ஒரு மகனை தவிர ஒரு மகள்மாரதை எல்லாம் ஒரு மகளை தவிர அவங்களோட கையாலே அடக்கிட்டு போனது பாத்தியமானது விட்டுட்டு போனது அவங்களும் செல்லலாம் அவங்க ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள அவங்களும் ஒரு வாப்பாக்கு எப்படி கஷ்டமாக இருக்கும் மனைவி இழந்த ஒரு கணவன் மனைவி இழக்கிற ஒரு கணவன் அழகான முறையில எப்படி நடந்து கொண்டாங்க அதுல சொன்னாங்க சொன்னா உங்களுக்கு உலகத்துல ஏதாவது ஒரு கவலை துக்கம் எழுந்தீங்கண்டா நீங்க ஏண்ட இழப்ப நீங்க ஞாபகப்படுத்துங்க உங்களோட எல்லா இழப்பும் அது ஒரு இழப்பாக இருக்காது இருக்காது உலகத்துக்கு மனித இனத்துக்கு நடந்த பெரிய அருளும் ரஷ்மத்தும் ஹயிரும் சிலதான் சிலமுடைய பிறப்பு அதே போல இதே ரவி நீள உள் மாசத்துல மனித இனத்துக்கும் குறிப்பாக இந்த உம்மத்துக்கு நடந்த பெரிய லஸ்ட் என்னண்டா அனுமதி இல்லாம மலக்குள் மௌத்ரூ எடுக்க மாட்டான நபிமார்கள்ட்ட அனுமதி கேட்டுதான் எடுப்பாங்க கட்டளை தான் தூதரை அனுமதியோடு தான் அல்லாவுடைய முடியும் வரைக்கும் நான் அதை தேர்ந்தெடுத்தேன் ஒவ்வொரு செய்தியும் எத்தி வைக்கப்படுங்க ஒவ்வொரு நாலு நிமிஷம் அல்லா தொடர்ந்து இந்த மதிலே நடக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு தரையும் அல்லாஹல்லி ஆடா செய்ய முகமது செலவா போதுவீங்க அல்ல எப்படி எத்தி வைக்கிறான்டா எங்கட பேர் எங்கட வாப்பாட பேர் உம்மோட பேரோடர் சொல்லு இன்னைக்கு அப்துல்லா பில்வான் பில்வான் வாப்பா உம்மா இவருடைய மகன் என்னார் உங்களுக்கு சரான் சொன்னாங்க யார சூழல் அல்லா அல்லாவுடைய சூலும் பதில் அளிக்கிறாங்க அல்லாவும் பதில் அளிக்கிறான்னு பத்து தடவை அல்லஹா கடமையான உடமாக்களுக்கு கருத்து வேறுபாடு கடமையான இபாதத்திற்கு பின்னால குரான் ஓதுறதுதான் பெஸ்ட் இன்னும் சொல்லுவாங்க பெஸ்ட் அதே தரத்துல அல்லாஹேசன் மீது ஒரு ஹர்புக்கு பத்து நன்மை ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அல்லாஹுடைய உடனடியா இது அல்லாஹுடைய வார்த்தை இன்னைக்கு காலையில நான் இன்னைக்கு தயாராக நேரத்துல எழுதிக்கிறார் ஒரு அழான வார்த்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வந்தா உங்களோட ஞாபகத்துக்கு வரணுமாம் செலவாத்தாக இருக்கணும்னு வரணுமா உங்க ஞாபகத்துக்கு வரணும் இந்த செலவாத்த போற யாருக்கு சரி கிஃப்ட் எப்படி சொல்றேன் ஒரு கல்யாணத்துக்கு யாரு சரி கிப்ட் ஒன்னு போகல பலரும் கிஃப்ட கொண்டிருப்பாங்க நாங்க பாக்குறேன் நான் போயிட்டு குடுக்கிற கிப்ட் விசேஷமான கிஃப்ட் ஆயிக்கணும் வயசுல பெருசாகோ சின்னதாகவோ பொறுமதியாகவோ ஒரு என்னை அது நோட்டபிளான கிப்ட் ஆகிக்கணும் அது யாரு யாரோ எங்களோட குடும்பத்துல நண்பர்கள் இந்த செலவாத் என்பது எவ்வளவு பெரிய கிப்ட் எல்லாம் உடைய அது சொல்ற நேரத்துல அந்த ஞாபகம் மந்தா நாங்க வெக்கப்படுவோமாம் கொஞ்சம் செலவாத்தான் எங்களுக்கு கொஞ்சம் வெக்கம் வரும் இன்னைக்கு நாள் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நசீபா போடும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செலவா தலா லட்சம் எத்தி வைக்கிறதுக்குற பத்து செலவா தான் அர்க்கம் சொன்னாரா வெக்கமா இல்லையா வெக்கமாயி கொடுக்க அந்த ஞாபகம் வந்து எங்களுக்கு போது அந்த செலவா எத்தி வைக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது அப்ப அந்த மஜிலிஸ்ல அல்லாஹ் மலக்குகள் அனுப்பி கொண்டே இருக்கிறான் அதை எத்தி வச்சுக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னொரு மிக முக்கியமான வருடம் வாழ்க்கையில சீராக படிக்கிறதில் இருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு உடையம் அவருக்கு வாழ்வும் இன்பமாக இருக்கும் மரணமும் இன்பமாக இருக்கும் எங்களுக்கு வாழ்க்கை சிலாக்களுக்கு வாழ்க்கையே வந்து இன்பம் இல்லை வாழ்க்கையும் இன்பமாகும் மரணமும் இன்பமாகும் மரணமும் பாக்கிய அல்லா சக்கராத்துடைய நேரத்துல காணக்கூடிய பாக்கியத்தை நசைவாக்கணும் ஒரு ஹாலி அவர் ஈஜிப்ட்ல வாழ்ந்தார் அண்மை காலத்துல தன்னை பார்த்தானே அவருடைய சம்பவத்தை சொல்லி கொஞ்சம் செலவா தோதி மதிலீச முடிப்போம் அவர் அதிகமாக சீராவுடைய பாடத்தை நடத்துவாரு கடைசி காலங்கள்ல மிச்சம் நோய் எல்லோருக்கும் தெரியும் இமாம் சொல்லக்கூடிய பெரிய ஹெஸ்டிஆர் அவர் கடைசி சொல்றேன் பிச்சர் காலம் பெட்ரிந்த பெட்லதான் இருந்தாரு ஒரு நாள் கூப்பிட்டாரா மகன ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி புதன்கிழமை என்ன பயணம் வீட்டுல ஆக்களுக்கு சொல்றேன் அவங்களுக்கு மகனும் ஒரு ஆளின் சரி வாப்பா என்னையும் சொல்றாரு என்று சொல்லி ஈஜிப்ட்ல கபறுகள் எப்படி என்றா ஒவ்வொரு குடும்பத்துக்குன்னு ஒரு கபரு அது ஒரு கதவு ஆகி அதை தொடர்ந்தா உள்ளுக்கு போனா இப்படி இப்படி கபரி அந்த காலத்துல ஸ்டைல மாதிரி இறங்கினா அது அந்த குடும்பத்துல எல்லாம் மவுத்தாரங்க எல்லாம் அது ஒரே கபர்லதான் அனுப்பணும் ஒரு கபர்டா இந்த குடும்பத்திலே அது ஏன்னா அவங்க ஒரு மிக முக்கியமான ஒரு சுண்ணா மௌத்தாங்களுக்கு போயிட்டு சதாம் சொல்றது அங்கனைக்கு போயிட்டு ஜியார செய் குடும்பத்தாக்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்பம் என்ற எடுப்புமே அப்துல்லார குடும்பம் பரம்பரையா வந்தா அவங்க ஒரே இடத்துல இருந்தா நேசித்தானே எல்லாருக்கும் போயிட்டு சர்டிண்டது வரலாம் அந்த ஒரு ஸ்டைல அவங்க செஞ்சு வச்சுக்கிறாங்க அப்ப நேரத்தோட போயிட்டு அங்கே அறிவிச்சா லிஸ்ட குடுத்தா இந்த குடும்பமா அப்ப இங்கிட்ட அவங்களோட கபர் இருக்குது அங்க போவாங்க அங்க இவர் போனாரு சொன்னாரு சில நேரங்கள்ல அதற்கும் கிளீன் பண்ணணும் சில நேரங்கள்ல புதுசாக கொண்டாண்ட வரும் அது உள்ளுக்கே ஒரே ரூம் உள்ளுக்கு தான் அப்ப இல்லாருன்னா புதன்கிழமை போனா புதன்கிழமை காலையிலேயே மகன் போறாரு குளிக்கோனும் அவரை தூக்கி போயிட்டு குளிப்பாட்டி அழகா உடுப்பாட்டத்துக்குவத்துல உட்கார வச்சிட்டு இங்க போங்க வெளியே அதுதான் செய் உட்கார வச்சுட்டாரு எல்லாரும் வெளியே இருக்கிறாங்க புட்டுவத்திலே உள்ளூக்கி இருக்கிறார் உள்ளுக்குலேருந்து ஒரே ஒரு சட்டம் தான் سلام சொல்ற சத்தில Asalamualaikum Asalamualaikum வப்ப salam solik kondirana solik kondirana didi rendu ashhadu an la ilaha illallah wa ashhadu anna muhammadan rasulullah solik kondirana it is elemina garana allahuk shahadatu an ashhadu an la ilaha illallah wa ashhadu annaka rasulullah ninga allahude rasul solik kondirana மகன் சொல்றாரு அவர்ட்ட அந்த லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூலை காட்டியிருப்பான் என்று நான் நினைக்கிறேன் என்றா அவன் சொன்னது நீங்க அல்லாஹுடைய ரசூல் என்ன நான் சாட்சி சொல்றேன் அதோட அல்லா எனக்கும் உங்களுக்கும் என் எல்லாருக்கும் அப்படியான ஒரு மௌத்த ரசி வாக்கணும் அந்த அந்த மௌத்து அப்படி ஒரு இவ்வளவு இன்பமாக இருக்கும் அல்லா நம்மருக்கும் சூழ நேசிக்க கூடிய ஒரு ஆகியவை போன விஷயம்லாம் நாளைக்கு நாங்க பாடத்தை தொடரவோம் செலவாக நினைச்சன முடிய பிறப்புல இருந்து இந்த கட்டங்கள் என்ன ஆகும்னு சொல்லி செலவாக்கோட மதிச்ச முடிக்கும் அல்லாஹும் செய்ய محمد نبي ال امي وعلى اله وصحبه وسلم اللهم صل على دين النبي امي وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين